நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் பல வருடங்கள் பல மாதங்கள் யுகங்கள் குற்றச்சாட்டுகளையும் தப்பிக்கிறதுக்காக கோபிநாத் கோட்டுக்குள்ள ஒழிஞ்சு நினைந்தேன் இப்ப என்ன வெள்ள வந்து ஒரு படம் ரெண்டு படம் ஓகே ஒரு ஏழு எட்டு படம் மொத்தமா சேர்த்து அப்படியே பாத்துட்டேன்னா சொல்லியாவில் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு படத்துல எல்லாருமே அழகா இருக்காங்க பாத்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஜி பிரகாஷ் பாட்டு கேக்கிற மாதிரி இல்லாம பாட்டு கொஞ்சம் நெஞ்சாலே கேக்குற மாதிரி ரொம்ப நாள் கேள்வி அவர்கிட்ட இருக்குன்னா மோகனுக்கு மோகனுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல கிரௌடா சொல்லுவாங்க இது ஐயோ சிமா இன்னைக்கு எடுத்துக்கோ அப்படின்னால வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு பையனை கலக்கிற மாதிரி காமிச்சதுக்காக செம்மையா இருக்கு ஏன்னா ரொம்ப நல்லா வந்து நம்ம யூ டியூசிங் பண்றதுதான் ஹீரோ அதுலதான் இந்த ஹீரோயின்ல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல் வாட்டியா ஒரு பையனை சம்மக்கலாம் கலாய்ச்சி அந்த பையன் மேல காதலாம் வரும்போது பாக்க ஸ்டோரியில ஒரு லவ் ஸ்டோரி வந்து ஆரியா நைன் இது எப்ப கிட்டத்திதா இருக்கு அதாவது the The of of a போது அந்த அளவு பெரிய கிடையாது நடிப்பு கூத்து பற்றியில் சேர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் படிக்கணும் போலி மின் பாருங்க மென்ஷன் பண்ணுன்னா முஞ்சுது ஏன்னா இவருக்கு வந்து எக்கச்சக்க ஹீரோக்கு வந்து ஆர்யா கோவில் ஜெய் கோவில் போஸ்டர் ஓட்டிருக்காங்களான்னு தெரியாது ஆனா சிட்டி ஃபுல்லா நான் படம் தேட்டர் வாசலில் பார்த்த ஒரு போஸ்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தா சூப்பர் காமெடி மேன் ஆப் திலம் சத்தியர் அது என்னன்னு தெரில துப்பாக்கி படத்தில் விஜய் அதிகம் நினைச்சாருன்னா விஜயோட அதிகமாக இவருக்கு போஸ்ட்ரு ஏழாம் மாரி இவ்வளோ இவர் நடிக்கல இருந்தாலும் போஸ்டர் போட்டிருந்தாங்க ஏன்னு தெரில அதுக்கப்புறம் இந்த படமா இந்த படத்துக்கு வந்து எங்கே பார்த்தாலும் எஸ்கே பாசல்ல சத்தியம் வாசலெல்லாம் போஸ்ட்ரு சத்தியம் வந்து சம்மர் ஸ்டைலிஷன் கூட நினச்சி இது ட்ரிபிள் ஹீரோ சப்ஜெக்ட் போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் கதையெல்லாம் வரும் ஜோக்கெல்லாம் வந்து வரும்ல அந்த மாதிரி படம்லாம் ரசிச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா கதை ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது ஒரு ரொம்ப வருஷத்தில் இது ஒரு மிக முயற்சி வாட்டர் ரொம்பிக் ஃபிலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரொமான்ஸு ஒரு ரிலேஷன்ஷிப்போட டீடெயிலிங் உள்ளுக்குள்ளே அந்த <laughs> குழந்தைக்காக அந்த மாதிரி காதல் காவியெல்லாம் கிடையாது அதை மௌனராக பார்த்தா ஒரு லைட்டாக ஒரு வயலின் உள்ள வாசிக்கும் ஐயோ என்ன பண்ணணும் அப்படின்னா டிவோஸ் வேணும் அப்படின்னு போது ஆ அப்படின்னு பாடும்போது நம்மளுக்கே ஆண் இருக்கும் இல்லை அலைப்பா இதை பார்த்தா கூட அது பயன்பரம் ரொம்பிக் ஃபீலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ வரைக்கும் அது கேட்டியில் போட்ட பார்ப்பல இன்னாவும் அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஏதாவது இப்போ தத்தையே வேலை செய்யமே போடுறாங்களா அப்போ வந்து இந்த படத்தை போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறம் வாரம் மூணு முறை அப்படின்னு கும்பி அது ரீப்ளேஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்க்கும்போது பெருசாக எதுவும் ஃபீல் ஆவார் வழங்குவோர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கச்சேனல் போயிடுவான் நான் போன வாட்டி கடைசியாக படத்தை பற்றி பேசும்போது கூட பரவாயில்ல படம் எடுத்தவங்க அதில் சம்பந்தப்பட்டவங்க தான் இவ்வளோ வசூல் அவ்வளோ கோடி மூணாவது நாள் கலெக்ஷன் தெரியுமா எங்கள் மகுடம் தெரியுமா சீக்கிரம் தெரியுமாலாம் சொல்லுவாங்க இப்போ என்னென்ன பார்க்குற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு படம் முடியாதாலும் இல்லையா நாற்பது கோடி ரூபா வந்து வேறு ஏதாவது படம் காட்டானி இது ரொம்பிக் காவியம் தான மாதிரி உங்களுக்கு நம்மளுக்குலாம் என்ன பிரதர் வந்து எதுக்கு வசூல் பண்ணிச்சு நீங்கள் எதுக்கு டென்ஷன் அது பண்ணலன்னா கூட ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடியெலாம் வந்து கேரளாவில் வந்து செம்ம வசூல் யார் படம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து அது நல்ல படம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது வசூலாக சாதனை அவ்வளோதான் முஞ்சுது மிக பம்பர் ஹிட் அப்படின்னா எடுத்து அவங்களெல்லாம் சந்தோஷப்பட்டோம் வந்து சந்தோஷப்படுறது படம் நல்லா இருந்ததாக சந்தோஷப்பட முடியும் ஸோ கட்சியில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து ரொம்ப நாளாக படத்தெலாம் பற்றி பேசலையா ஆனால் ஒரு ஏட்டு படம் மொத்தமாக இப்படி பார்த்ததுக்கப்புறம் இது பெரிய <laughs> <laughs> சினிமா விமர்சகர் மாதிரிலாம் பேசல சாதாரணமாக ஒரு படம் பார்க்கறவன போயிட்டு லஞ்ச பாக்ஸ் போய் பார்த்தா என்ன ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் எனக்கு படம் முடியும் போது எனக்கு பசியிது எனக்கு இல்லை பக்கத்தில் உட்கார் எல்லாருக்குமே பசியா படம் ஃபுல்லாக சாப்பாடு வச்சு காமிச்சிருப்பாங்க படத்தில் மூணே நடிகர் தான் பெரிய கேமரா கோணங்கள் இருள் இசைகள் அது ரீ ரெக்கார்டிங் பின் பெசி எடுத்துகிட்டாங்க ஐயோ பெசஞ்சு குத்துறாங்க அப்படி எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு வயசான ஒருத்தன் ஒரு வாழ்க்கைய வெறுத்து போன ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேரும் வந்து லெட்டர்லேயே லவ் பண்ணுறாங்க லெட்டர் வந்து பொக்கிஷன் படத்தில் வர சேரன் லெட்டர் மாதிரிலாம் சம பர்செல்லாம் இருக்குது அது மொத்தமும் ஹாய் டூ சாப்பாடு வெரி பேட் இன்னைக்கு சாப்பாடு சால்ட்டியா இருந்து சொல்லிட்டு ரெண்டு லைன் லெட்டர் தான் அப்படி இருக்கிற ஒரு படத்துக்கு அவ்வளோ வருது படம் முடியும்போது எல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு படமா மொத்தமாக அவங்க பேசிக்க போட்டுக்காக போட்டிருக்க தெரியாம எப்படி விமர்சனம் எழுதலாம் அவன் ஏன் போட்டிருக்கான இயற்கை விவசாயம் அழுதுன்றது குறிக்கிறதுக்குன்ற மாதிரி நீங்க நடிவு நோட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது புரியும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியலாம் நான் கூட நிறைய இந்த ஷோல நான் சொன்னேன் ஒரு வார்த்தைக்கும் பதினஞ்சாயிரம் சொல்லுங்க பொருள் இதுல இன்னொரு சம விஷயம் என்ன பார்த்தா இப்போ வர எல்லா படத்துலையும் வந்து மெசேஜ் இருக்குது இல்லையா படத்தில் செம்மையா இருக்கணும் அந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து ஐய பி அந்த படத்தில் ஒரு சம மெசேஜ் படம் ஃபுல்லாக ஒயின்சாப்லேயே எடுத்து குடிச்சு வாந்தி எடுக்கிறது ஒரு பீருக்காக சம்ம சண்டை போட்டுக்கிறது மாதிரி குடி இல்லா அந்த படத்தை எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில் ஐயோ நீங்க குடிச்சிட படத்தில் பண்ணி படத்தை படம் மக்கள் காமுள்ளரிஜினல் விடலாம் இருபது வருஷம் ஓடு இல்ல இதெல்லாம் இதெல்லாம் சென்ஸ் போயிடுச்சா இல்ல இதெல்லாம் கொடுத்தாலும் நீங்கிவுட் தங்கமீன்கள் படம் அவன் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபெருக்கை விட்டு மறுநாள் எடுத்த படிக்கணும் அளவுக்கு அது மாதிரி எதுவும் இல்லையா இருந்தது அப்படின்ற மாதிரியோ இல்ல ராஜாரணி படம் டைம் பாஸ் அதை விட்டு என்ன காதல் காவியம் சிரிச்சிக்கலோட மூன்று கூட தான் தமிழ் சினிமா வேறது ஏழு வருடாமரு ஒரு நாளைக்கு உங்க சமையல் குறிப்பு நினைச்சிட்டு அட்லீஸ்ட் உங்களுக்காக சிரிப்பு வந்திருக்கா வும்ப்பை நம்பாமல் நகைச்சுவை உணர்வுடன் ஒரு வார்த்தைக்கும் இரு வார்த்தைக்கும் இரண்டு கிலோமீட்டர் இடைவெளி இல்லாமல் பேசக்கூடிய ஆர்ஜெக்கள் நிறைந்த ஒரே தொட்ட மெலடி ஸ்டேஷன்